வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி அவர் ஒரு நன்கு படித்த மேதை தனது கல்வி மற்றும் திறமையின் மேல் அவருக்கு அலாதியான அகந்தை உண்டு அவர் வசித்த பகுதியில் புகழ் வாய்ந்த தன்னை ஞானியாக உணர்ந்த குரு ஒருவர் இருந்தார் அவர் அப்பகுதி மக்களுக்கு ஆன்மீக அறிவையும் ஞானமடைய உதவும் செவ்வனே கற்று தந்து கொண்டிருந்தார் நம் அறிஞர் அந்த குருவை அணுகி தனக்கு ஞானம் தருமாறு வேண்டினார் அப்போது வெளியே நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது ஞானி அந்த அறிஞரை பார்த்து முதலில் நீங்கள் வெளியில் போய் கைகளை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தியபடி மலையில் நில்லுங்கள் ஆகாயத்தை பாருங்கள் என்று சொன்னார் அறிஞரும் அவ்வாறே செய்தார் ஆனால் அறிஞருக்கு அது பிடிக்கவில்லை சுமார் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அறிஞரை அழைத்த குரு உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது என்று கேட்டார் அறிஞரும் சற்ற அகந்தையுடன் குருவே முதல் நாளிலே கொட்டும் மலையில் நனைந்து கொண்டு ஒரு முட்டாளை போல நின்று கொண்டிருந்தேன் இதில் என்ன பெரிய அனுபவம் கிடைத்திருக்கிறது என்று பதில் கேள்வி கேட்டார் அதற்கு குரு சிரித்துக்கொண்டே அடடே முதல் நாளிலே உன்னை பற்றி முழுமையாக அதாவது நீ முட்டாளென்று தெரிந்து கொள்ளும் தெளிவு பெற்று விட்டாயே பலே என்றார் குரு ஆம் அகந்தே தானே அறியாமை